பெல் முருகனுக்கு ஹரோரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் திருநாட்டுப் படலம் அவ்வியல் பெற்றிடுமாற்றன் மல்லர் கண்மைபரு கடலுடை மங்கை தன்னிட மெய்வலம் கொள்வதை வேண்டி அந்நில செவ்விகணாடியே இணைய செய்குவா திமிடை செங்கனேற்றொடும் கோட்டுடை பகட்டினம் விரபிக் கோன்முறை காட்டினர் நிறைபட உழுபகாசினி பூட்டுரு பொலன் மணியாரம் போலவே காற்றினும் அனத்தினும் கடுமை சான்றன கோற்றொழில் வினைஞர்தம் குறிப்பிச் செல்லுவ ஏற்றினஞ்சேரலுமிரிந்த சேலினம் பாற்றினம் அருளவின் படர்ந்து பாயுமாள் சால்வளை தரவுழும் வயலிற்றங்கியால்வளையினம் பெரிய இளவன் மாப்பிடை சூழ்வளை புகுவதங்கறிஞர் சூழ்விளை கோல்வளை மகளிர் பார் கூட்ட முத்ததே புலத்தொடு முரள் புயத்துழவர் பொன்பிளை புலத்தினும் வியத்தகு வயலைப் போக்கிய வலத்திடை பிறழ்மணி வேள்வியாற்றிடும் நிலத்திடை பிறந்த மின் நிகும் நீர் மைய நாறு செய்குனர் சிலர் நார நீர் வயல் ஊறு செய்குனர் சிலர் ஒத்தபான்மயிர் சேரு செய்குனர் சிலர் வித்துச் செல்லுநீர் காரு செய்குனர் சிலரளப்பின் மல்ல குச்சென பரிமிசைக்குலாய கொய்யுளை வைச்சன தளிர்த்தழு நாற்றின் மாமுடி அச்சன பதித்தனர் கடைஞராவியா நச்சின மகளிரை நினைந்து நைந்துளார் வாக்குறு தேரலை வள்ளிசை தேக்கினருழவர் தம் தெரிவை மாதரார் நோக்குரு மாடியின்னித்து நோக்கினர் மேக்குறு காதலின் மிசை தன் மேயினார் பாடுகின்றார் சிலர் மயங்கி நெஞ்சொடு மூடுகின்றார் சிலர் உயிர்கின்றார் சிலர் பாடுகின்றார் சிலர் பணிகின்றார் சிலர் ஆடுகின்றார் சிலர் நரவமார்ந்துளார் அந்தரப்புள்ளொடுமழிகடம் ஒடும் வந்தடுத்தவரு மையக்கு தேரலை இந்திர தெய்வதமிரைஞ்சி வாமமான் தந்திர கிளைஞர் போற்றாமுமேயினார் வில்லுரு நாணினர் விரகத்தீயினர் உள்ளுரு முயர்ப்பினர் உலையு நெஞ்சினர் தள்ளுறு தம்முனர்வின்றி சாம்பினார் கள்ளி நூலது கொல் கருத்தழிப்பதே பழிக்கரை என்னதோர் படுகற்பாங்கினும் தழிற்புரு செருவினும் தவறுகுவார் தெளிப்பவரின்மையின் நெறியிற்களிப்பவர் தமக்கு மோர் கதி உண்டாகுமோ இன்னன பற்பலவியற்றி ஈண்டினர் உன்னரும் தொல்லையில் உணர்வு வந்துழிக் கண்ணெடும் திரள்பு எக்கணவரேவலில் துன்னினரவருடன் துவன்றிச் சூழ்ந்துள்ளார் மல்லர் தம்பினை தீஞ்சொலார் கல்லூர் புதுமணங் கமழும் வாலிதழ் உள்ளுரு நறுவிரை உயிர்த்து வீசிய வெள்ளிய குமுதமென் மலரின் மேவுமே நட்டதோற்குழுவினை நட்குழு ஒட்டலற் போல நின்றொருத்தலுண்ணியே அட்டன ராமென படாத வான்களே கட்டனர் வேற்றுமையுணரும் காட்சியார் ஏயின செயலெலாம் இயற்றி வேறு வேறாயை வேண்டுவதமைய வாற்றியே மாயிரும் புவிசை மகவைப் போற்றிடும் தாயன வளர்த்தனர் சாலி ஈட்டமே மண் சுடற் கிழமிய வைரவான் கணை மின் சுடர் தூணியின் மேல கீழுற தன் சுடர் பொலிதரச் செறித்த தன்மை போர் பொன் சுடர் இளங்கதிர்புறத்து கான்றவே பச்சிளங்காம்புடை பணையின் மீமி செய்த்தியற்றுமோர் இலை கொள்வான்படை நெறியொருங்கு செய்தன குச்சுறு சாலிமென் கதிர் குலாவுமால் சுற்று பஹ்ரலை சுடிகை மாசுணம் பெற்றொரு குழவிகள் பெயர்தல் இன்றியே முற்றுரு நிவப்படும் முறையின் இற்றல் போல் நெற்றொரு பசிங்கதிர் நிமிர்தல் மிக்கவே மையுரு கணிகையர் மகிணர் வந்துழி பொய்யுரு மழியன பயனில் புன்கதிர் கையுறு பணியும் கற்பினோர் மெய்யுறு பரிவன விளைந்து சாய்ந்தவே மாலுரு பொன்னகர் மருவு மன்னர்க்கு பாலுரு தீம்பதம் பலவுமார்த்தியே மேலுரு சாலியின் விளைவு நோக்கியே கோழி நின்றறிந்தனர் குழாங் கொண் வள்ளரே அறிந்துடு சுமைகளால் அவன் இப்பேருடல் நெறிந்திடச் சேட நொனெழிந்து நீங்கிட தெரிடும் போர்கள் சேரலால் விருந்திடு கதிர் சுலாமேருவாயவே ஏற்றொடு பகட்டினமிசைத்து போரு மாற்றினர் வலமுறை திரித்து வாழ்த்தொலி சாற்றினற்பரனொடு தமது தெய்வதம் போற்றினர் மீமிசை பொலிகென்று ஓதுவார் தொங்கலம் பூமுடி தொழுவர் போரினை அங்குரப்படுத்துவை அகற்றியாக்கிய பொங்கழிப்பதடிகள் புரத்து வீசியே எங்கணு நெற்குவை இயற்றுவாரரோ களப்படு கைவலோர் கால்களான் முகந்தளப்பு நெற்குழாம் அவற்றுண் மன்னவர் குளப்படு கடன் முறை உதவி மல்லரு களித்தனர் வேண்டிய தனைய நாட்டுழோ சொற்குவை வழிபட புகழிற்றோன்று தம் மிற்குவை வேண்டுவதேவி எஞ்சிய நெற்குவை குரம்பை நிரப்பு வித்தனர் பொற்குவையறிந்தனர் பொதிவித்து என்னவே தலத்திட வேறிடத் தொதுங்கும் தண்ணிய குலத்திடை பிறந்தவர் கூட்டமாமென நலத்திடை வந்திடும் முதிரை நல்வளம் நிலத்திடையொரு சிறை விழையுனிரவே பிறப்பதும் வளர்வதும் பின்னர் மூப்பு வந்திரப்பதும் வைகளு உலகிலேய்ந்தன சிறப்புடன் நடுவதும் பருவஞ்செய்வதும் மறுப்பதும் தொகுப்பதும் உழப்பின்றாயவே முழவொலி விண்ணவர் முதல்வர் காக்குறும் விழவொலி கிணையொலி விரும்பு மென்சிறார் மழவொலி கடைசியர் வள்ளை பாட்டொலி உழவொலியல்களும் உளப்புறாதவே காலுரணி மிர்ந்திடு காமர் சோலையும் நீலமும் கமலமுனிறைந்த பொய்கையும் ஆலயம் கழனியும் அனங்கற்காயுதாலைகளிவை என சாற்ற நின்றவே நெறியிடை ஒழுகலா விழுதை நீரரை மரளி தன்னகரி வருத்தல் போலுமால் குறைபடத் துணித்த வன்குவை செய்கண்ணலை அறைபடுமாலைகளிடையிட்டாட்டலே ஏறு காட்டிய திரளி இளைஞரெந்திரங் கூறு காட்டிய கழையழுங்கக் கோரலும் சாறு காட்டியதரோ யாது தம்மிடை ஊறு காட்டினற்களால் உலோபரீவரோ மற்றொரு கழையினும் வலிதிற் கொண்ட பின் இட்ட கொள்கலங்களினிருந்த தீம்புணல் தொட்டிடு கடலெனத் தோன்றும் மன்னவை அட்டதோற்புகை முகிலளா விற்று ஒக்குமே கூடின தேனிசை இளமென் கோக்கிலம் பாடின மயில் சிறை பறையடித்தன வாடின வஞ்சிதன் தலை அசைத்திடா நாடின பாதவம் புகழ்வ நாரையே காசொடு நித்திலப் பொதியும் காட்டியே பாசடை மாதுளை சினையிற்பைங்குயில் பேசிட நிற்பன பெரியர் வம் என வீசுதல் கருதியே விழித்தல் போன்றவே சித்திரக்கதலி மாவரு கைத் தீங்கனி துய்த்திட வரும் பயனுதவும் தோற்றத்தால் உத்தம முதலிய குடத்தினோங்கிய முத்திரத்தவர் கொடை மொழிய நின்ற வேசுகால் புறவசை விசும் பித்தாழைகள் தேசுலாம் பரிதிமை தீண்டும் செய்கைய காசினி தன் கையார் கலை வெண்ங்கள் போல் வாசுராவகை துடைத்திடுதல் மானுமே வாசனேல் பொதும்பரின் மைந்தர் மாதர்கள் காசு நூன்மேகலை பறிய கைவளை பூசலிட்டலமரப்புணரும் செய்கை ஆசைமிக் கழுங்குவ பிரிந்தன்றிலே காணுலா நந்தனவனமும் காரன வானுலான் தண்டலை மறுங்கும் வைகளும் வேணிலானவர் மகளிர் மேயினார் உணுலாங் குரம்பையுள் உயிர் உற்று என்னவே அசம்புறு மகன் புனல் அராத சூழலின் விசும்புற ஓட்சிய விரைமென்றாதினார் பசும்பொனிற்குயிற்றிய தசும்பலாம்பெள்ளிய தாக்கும் தாழையே புற்றிட வரித்தவண் உழவர் நீத்ததார் சுற்றிடும் தான்மிசை இடரும் சூழ்வளை தெற்றிடும் பூங்கொடி புடைக்கும் சேலினம் எற்றிடும் தேம்பழமிழுக்கும் தேன்களே காணிமீர்கந்திகள் கான்ற பாளைமேன் மீனினம் பாய்தலும் சிதறி வீழ்வுரா வானதோர் மருதவை படையும் தன்மைய வானுரு தாரகை வழி கிற்றுக்குமால் மாகுலவல்லியின் மஞ்சையாடல் போல் கோகிலமார்த்தரு குழாத்தின் ஊசன் மேல் பாகுலவின் சொலார்பனிக்கு மெல்லிடை காலம் பிறர் குளமகிழ்வின் ஆடுவார் ஊசலுற்றவர் குழை குடைந்திடுதலாலு வரை வீசலொப்பன வாடுதல் கிளிமொழி வருவி பேசலப்பன விழுந்திலர் பிழைத்த தீ தென்னா ப்பன கோகில பறவைகள்சைத்தல் கூர்ப்பு கொண்ட கட்கொடிச்சு ஏற்குளிர்புனம் காப்போர் ஆர்ப்பு கொண்டு கைவிசைத்தெறி மணிக்கல் வந்தடைய சார்பு கொண்ட தஞ்சரால் விளக்கியத்தடத்து பார்ப்பு கொண்டு கொண்டெழுவன தோலடி பறவை கடற்பருகிய முகில் பெய்யும் காட்சி போல் அடற்பெரு அனைத்தும் புக்குராய் தடப்புனல் வரிதனப் பருகி பருகித் தம்முலை குடத்திழி பாலினார் குறையை தீர்க்குமே பாட்டிய பதுமக் கோயிலில் நாட்டிய நிமலன் முனந்தி நீரிடை மாட்டிய பல் பெரும் சுடரை மானுமால் கோட்டுயர் தடந்தொரும் குவளை பூத்தவே கலனிடைத் தருவதும் காணத்துள்ளதும் பொல நுடை பொறுப்பிடை பொருளுமல்லது நலனுடை நாட்டவர் நயத்தலின்றி என் நிலநடை பொருள் பகர் வழக்க நீத்ததே யாழ்கையர் பொருணருக்கிரைவர் ஏழி செய்வாழ்கையரளவையின் வகுத்த பாடலை கேட்குனர் நன்றென மறுப்பு கிம்புரி பூக்கைகள் உதவுவார் பொதுவில் தோறுமே கஞ்சிதையைப் புண்டகில் கமழும் பூந்துகில் வஞ்சிதைப் புண்டன மருங்குலாரடி பஞ்சிதை புண்டன பணியத்தாக்கலார் குஞ்சிதை புண்டன குமரர் கூட்டமே அன்றிலம்பிடைகளை அணுகி அன்னை கேள் நந்தன வினையின் மேல் நடந்த நாயகர் இன்று வந்திடுவரிங்கெம்பொருட்டினால் ஒன்று நீ இரங்கல் என்றுரைக்கின்றார் சீலர் ஆடியல் கருங்கனும் சிவப்புற்றங்கமும் வாடுவதாகியே மதனவேர் கூடிய மகளிரும் குமர்தங்களை ஊடிய மகளிரும் உலப்பின் நகனமர்கணிகரடிகள் சூடியே முகனுறு முவகையான் முயங்கி அன்னவர் நகனுறு குறி கொழி நாளுங் காமனு தகைமை செய்ய காளையர்த் தொகுதி சான்றதே வாழைகளிகள் புரிவயலும் வாவியும் பாழையொடுற்பலம் பதுமனாருமால் வேளையர் தடங்கனார் விரைமன் தாளினை காளையர் குஞ்சியும் கரமும் நாருமால் சேவக மனைவன கரிகள் சேனைகள் காவகமனைவன கலைகள் புள்ளினம் பூவக மனைவன பொறிவண்டாயிடை பாவகமனைவன பாடல்லாடலே ஆடக மாமதிலம்பொர்க்கோபுரம் நீடிய மண்டப பாடல் பாடலொடாடிடம் பிறவும் பாலினன் நாடுள பதிதொரு நண்ணி ஓங்குமே தெண்டிரை உலகினெச்சீர் பெற்றோங்கிய மண்டலமெங்கணுமதிக்க நின்றதோ தொண்டை நன்னாட்டணி சொல்லி நாம் இனி தன் தமிழ்வள தன்மை கூறுவாம்